الحمد لله الحمد لله الَّذِي هَدَانَا لِهَاذَا وَمَا كُلْنَا لِنَحْتَدِيَ الْأَوْلَاءِ عَذَانَ اللَّهِ اللَّهُ مَصَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ النَّبِيِّ الْأُمِّيِّ وَعَلَى آلِهِ وَأَصْحَابِهِ وَسَلِّمْ تَسْلِيمًا كَثِيرًا كَثِيرًا اما بعد لن یا میرے ده پر مرکلے நேற்றைய நம்முடைய வரலாற்று நிறுத்தம் எங்கே நாம் நிறுத்தணும்னா ஆம் உல் ஹசுன் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டு ரஜபு மாதம் அல்லது ரமலானுடைய மாதம் நபியினுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் பொகாத்தாகிறார்கள் அதை தொடர்ந்து அன்னை ஹதிஜா நாயகர் ஆகிறாங்க நபி அவர்கள் தீனுடைய நன்மைக்காக மக்காவிலிருந்து சுமார் அறுபது மைல் தொலைவுல உள்ள தாஃபுக்கு அழைப்பு பணிக்காக அழைப்பு பணிக்காக போறாங்க அங்கே ஹஜரத் ரசூல் லாஹி சல் அல்லாஹு அவர்கள் மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு அங்கிருந்து திரும்பி வர்றாங்க நபியவர்கள் தாயிஃபுக்கு போவது நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டு சவால் மாதம் வர்ற வழியில் ஒரு தோட்டத்திலே இலைப்பாடி அப்தாஸ் என்ற யூனு நபியினுடைய ஊருக்காரரை தாவத்துடைய அழைப்பிலே இணைத்து விட்டு முஸ்லீமாக அவங்கள மாத்திட்டு மக்காவுக்கு வெளியில் இருந்தில் அப்படிங்கிற இடத்துல சில நாள் தங்குறாங்க அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கும் போதுதான் அவர்கள் குர்ஆன் ஓதியதை ஜின்னுடைய ஒரு கூட்டம் கேட்டதாக அல்லாஹதி சொல்லுவார் கேட்கிறவராக கேட்கிறவர்களாக ஜின்களை ஒரு கூட்டத்தை உங்களின்பால் நாம் திருப்பி விட்ட நேரத்தை மக்களுக்கு எடுத்து என்று அல்லாஹ் ஆரம்பிப்பார் ஜின்கள் வந்து செவிதால்தி கேட்டன கேட்டுட்டு அது தங்களுடைய கூட்டத்துக்கு போய் ஈமானுடைய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுச்சு தூதர் வந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்தது இதனால அல்லாஹுடைய தூதருக்கு நாம் அடிபணியனும் மாறு செய்ய கூடாது அங்கேயே கழிச்சிட்டு சில நாட்கள் பத்தாவது ஆண்டு காதா மாதம் மீண்டும் மக்காவுக்குள்ள வர்றாங்க அடுத்த மாதம் மாதம் வளமையாக எல்லா பகுதிகளில் இருந்தும் ஹஜுக்காக மக்கள் வந்து மக்கா நகரத்தை முற்றுகை இடுகிற அல்லது கூடுகிற மாதம் எல்லா பகுதியில இருந்தும் மக்கள் வருவாங்க பழக்கம் என்ன கேட்டீங்கன்னா ஹஜுக்காக வருகிற வெளியூர் மக்களிடம் தனியாக ரகசியமாக பிரச்சாரம் செய்வாங்க பேசுறாங்கன்னு வெளியில தெரிஞ்சாலும் பின்னாலேயே நபி பேசி முடிச்ச உடனே அடுத்த ஆள் போயிடும் நபியை பற்றி தவறான எண்ணங்களை தவறான தகவல்களை பேசப்பட்டவருக்கு கொடுத்து நபி அவர்கள் பேசிய வளர்த்த தீனுடைய கிளச்சிடுவாங்க அதனால ஹற்றுடைய காலத்துல நபி தீனுடைய பிரச்சாரத்துக்கு யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல தான் போவாங்க பத்தாவது ஆண்டு அந்த ஹற்றுடைய காலத்துல பல கூட்டத்தாரை சந்திக்கிறார்கள் பெரியதொரு வெற்றி இல்லை நபி அவர்கள் பத்தாவது ஆண்டுக்கும் பதினோராவது ஆண்டு அற்றுடைய காலத்துக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் தனி மனிதர்கள் பலர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க சுவை துகுனு சாமி இவங்க அசல்ல மதீனாவை சார்ந்தவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் இது நபி அவர்கள் நவியாக அனுப்பப்பட்ட பதினொன்றாவது ஆண்டினுடைய துவக்கம் இது மக்காவுக்கு வந்து முஸ்லீமாக ஒரு தூது குழுவோடு சேர்ந்து வந்தாங்க மக்காவுக்கு வந்த நேரத்தில் நபி இவங்கள்ட்ட பேசினாங்க பேசிட்டு அந்த குழுவுல அந்த குழுவுல உள்ளவங்களை பார்த்து இந்த சகாபி சொல்றாங்க நல்ல இளைஞர் அவர் என்ன கருத்தை சொல்றாரோ இந்த கருத்து இது மக்காவுக்கு வந்திருக்கிறோமோ அதை விட தலை சிறந்ததாக தெரிகிறதே என்று சொன்னார் குழு சொன்ன உடனே அந்த குழுவுல இருந்த ஒரு மனிதர் அவருக்கு ஒரு கை மண்ணள்ளி மூஞ்சியில போட்டார் போட்டு சொன்னாரு உனக்கு தேவன்றா முகமதுக்கு பின்னால போயிரு நாங்க வந்த வேலை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை வாயடைச்சி அவர்களுடைய மனதளவோடு மாறிய அந்த சஹாபி அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த ரெண்டு சஹாபியுமே சாமிதும் இந்த சஹாபி ஈயாசுனு முகாதும் பதினாவது போய் ஒரு சிறிது காலத்திலேயே பார்த்தாடுறாங்க இந்த சஹாபி ஈயாசுனு முகாது மூத்த நேரத்துல கடைசி நேரத்துல பின்னால் நபி சந்திக்கிற வாய்ப்பு மூணாவதா குறிப்பிடத்தக்க ஓர பகுதியிலே ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க இவங்க இவங்களுடைய இஸ்லாம் நானாவது ஒரு வேலையாக மக்காவுக்கு வந்திருக்கிறார் மக்காவுக்கு வெளியூர்ல இருந்து யாராவது வந்திருக்கு தெரிஞ்சாலே முதல் அவர்களை போய் சந்திச்சு முகமது ரபியை பத்தி அறிமுகம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு தீய இருக்காரு அவர் சந்தித்தா அவருடைய வார்த்தைக்கு காது கொடுக்காதிங்க அப்படின்னு முன்னாலேயே அறிமுகம் கொடுக்கப்பட்டே ஒருத்தர் போய் சந்திச்சு சொல்லிட்டாரு முகம்மது என்ற ஒரு இன் மஜ்னூன் அவர் ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார் வாழ்க்கை வந்தது எல்லாம் ஒரு பைத்தியம் இருக்கிறார் அல்ல ஐயாதுலா சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவர் அந்த ஊர்ல ஓதி பார்க்கிறவங்களாம் ஜின்னு சைதானுக்கெல்லாம் ஓதி பாக்குறவர் போல தெரியுது இவர் வந்தவனே இந்த தகவல் சொல்லப்பட்டவனே நினைச்சார அப்படின்னா கண்டிப்பா அந்த முகமதை நான் சந்திச்சு அவருக்கு ஓதி விட்டு நான் குணமாக்கணும் குணமாக்காம போக மாட்டேன் தானா வந்து மாட்டுறாரு குணமாகாம போக மாட்டேன் அப்படின்னு தேடி வந்து பள்ளியில முகமது ரபியை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் முகமது ரபிகிட்ட சொன்னாரு நான் ஓதி பார்க்கிறவன் நான் ஓதுவதிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா தேவை இருக்கிறதா ஓதி பார்க்கட்டமாட்டு கேட்கிறாரு அவர்கள் தான் சொன்ன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 வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் யாதொரு இணையும் முகம்மது என்பவர் அல்லாஹுடைய திருத்தூதராவார் என்றும் நான் சாற்றி சொல்லுகிறேன் நபி பயன்படுத்தின அந்த வாசக கோர்வை அந்த அரபியிலே அந்த இபாரத்து சொல்லுவோம் அந்த வாசக அமைப்பு வார்த்தை தொகுப்பு அவருடைய உள்ளத்தை வெகுவாக பாதிக்கிறது அவர் சொன்னார் சூனியக்காரர்களுடைய மந்திரமும் எனக்கு தெரியும் கவிவரிகளையும் நிறைய நான் எல்லாவற்றை விட்டு மாறுபட்டிருக்கிறதே உங்களுடைய வாசக தொகுப்பு இந்த வார்த்தை இதுவோன்ற வாசனும் யாரிடமும் நான் கேட்டதில்லை என்ன சொல்ல வராது வெறும் கவிஞரும் வாசகங்கள் எது மாதிரியாகவும் இல்லாத வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப சொன்னாரு கனிமாவை திரும்ப சொல்லுங்க பாக்கலாம் நீங்க இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை ஓதுங்கள் திரும்ப முறை வருடம் இருந்து பதினொன்றாவது வருடம் அடுத்த நபி நபியாக அனுப்போரா நவிக்கு மூன்றாவது திருமணம் அன்னை ஆயிஷா ரதிகள் லாகா அவங்க கூட நடக்குது முதல் திருமணம் அகருத்து கரிஜா ரதிகள்லாக அவங்களுடைய வஃத்து பத்தாவது வருஷம் ரமலான் மாசம் இரண்டாவது திருமணம் அகரு சௌதா ரதிகள்லாஹூட அடுத்த பத்திலேயே சபால் மாசம் ஒரு வருஷம் நடந்த பதினொன்றாவது வருடம் ஷபால் மாதம் ஆயிஷா நாயகினுடைய திருமணம்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 பதினாலாவது வருடம் சவால் மாதம் மூணு வருஷம் முடிஞ்சு பதினாலாவது வருடம் மாதத்துல குடும்ப வாழ்க்கை தொடரப்படுறாங்க திருமணம் முடிச்சு மூணு வருஷம் கழிச்சுதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்குறோம் இன்று அன்றைய அரடியர்கள் அன்னைக்கு அவங்க வாழ்ந்த அந்த ஏரியா படி சவ்வால் மாசத்துல சவ்வால் மாதம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒவ்வாத மாதம் நல்ல நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டாங்க சீடைபிடித்திருமணம் முடிந்ததும் என்னோடு அண்ணனார் வாழ தொடர்ந்ததும் தகுதி இல்லாத கெட்டு போயிருக்க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 நேரங்களால் நாம் செய்கின்ற வேலைகள் இல்லை எப்படி இந்த நோய் பரவி பரவி பரவி இன்னைக்கு இனம் நம்ம உண்மத்திலையும் உள்ள நுழைஞ்சிருச்சு இஸ்லாமியர்களிடம் கூட சில நேரங்களில் தாய்மார்களிடம் கூட நம்முடைய சுபகாரியங்களுக்கு நேரம் பார்ப்பது காலம் பார்ப்பது நல்ல தெரிஞ்சுக்கங்க பார்வையிலே மிக கடுமையான பாவம் கடுமையான பாவம் நீங்க வெளியில போய் அடுத்தவங்கள்ட்ட போய் தாயக்கட்டையை உருட்டி பார்த்தா மட்டும் தப்புன்னு நினைக்காதீங்க பால் கிதாபு போட்டு பார்த்தீங்கன்னா தப்பு தான் பால் கிதாபுங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கும் பெண்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாலாவது மோராவது எல்லா கிதாபும் எந்த கிதாபா இருந்தாலும் எதிர்காலம் கணித்து சொல்வதாக இருந்தால் அதுதல் அல்லது அத்துமீறல் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா அன்பிற்குரிய பெருமக்களை பின்னால் நான் சொல்லுவேன் இணை வைப்பது என்பது ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில சின்ன பெரிய எந்த தவறு வந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் அது நீக்க முடிந்ததுதான் ஒரு காலத்துல நமக்கு மாற்றம் மனமாற்றம் ஒரு ஹதீசிலே முஸ்லிம் பதவிப்பட்டிருக்குறவர்கள் எதை பற்றியாவது கேட்டால் அவருடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்படாது கொஞ்சம் சொல்லுவதை நம்பினால் நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்படாது என்று வருகிறது வார்த்தலம்டியவ வருது காலத்தில் சதுனம் என்பது இல்லை நபிகள் நாயகம் நவியாக அனுப்பப்பட்ட பதினொன்றாவது ஆண்டு சவால் மாசத்தில் அந்த ஆயிஷா நாயகனுடைய திருமணம் நடக்குது முடிஞ்சது பதினொன்றாவது ஆண்டு காலம் மாதம் மக்கள் எல்லாம் கூடி குழுவி இருக்கிறார்கள் பனிரெண்டு பதிமூணு இந்த நாட்களில் ஒரு நாளில் ஐயாமுத்தீக்ல கூட ரெண்டு பேரை துணைக்கு கூப்பிட்டு அபு பக்கர் அதற்கு அலி ரதிகள் இருக்கிறாங்க நபி மூணு பேரும் ரகசியமா வர்றாங்க கூட்டை சார் பேசிக் கொண்டிருக்கிறோம் நபி அவர்களும் நபி அவர்களுடைய பிரச்சாரமும் அந்த மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த ரெண்டு கூட்டத்தார்களும் பரம விரோதிகளாக இருந்தாங்க கடும் எதிரிகள் வைரிகள் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய காலத்தின் பெருமளவு வருடம் பூரா வாழந்தியே கழிப்பாங்க ஒரான ஒரு வசனத்தில் அல்லா சொல்றான் இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய இதயத்தையும் அல்லாஹ் இணைத்து வைத்தார் சொல்ற நபியே இவர்களுடைய உள்ளத்தை இணைத்தது அல்லாஹ் தான் அல்லாஹுடைய சக்தி தான் அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் அழித்து நீங்கள் இவர்களை இணைக்க நினைத்திருந்தாலும் இந்த அளவுக்கு இணைக்க முடியாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அதுக்காக நீங்க அனுச்சிங்கன்னா கூட இந்த மக்களை இவ்வளவு நெருக்கமா இவ்வளவு அந்நியன்னியமா இணைச்சிட முடியாது இவர்களை இணைத்தது அல்லா அல்லா நாட்டம் அந்த அளவுக்கு வேறுபட்டு துண்டாடப்பட்டிருந்தாங்க துண்டாடி வச்சிருந்தது யூதர்கள் இப்ப ஹசரத்ங்கிற கூட்டம் இவங்களை சேர்ந்தவங்க நாங்க ஒரு ஆறு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆறு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆறு பேர் முதல்ல அசாத் இப்னு ஜரார் அங்கறूंगा அதுக்கு அடுத்து ауஃப் இப்னுல் ஹாரித் রাদিয়াল্লাহு ரஹ் ராஹி இப்னு மாலிக் அல் அஜலானி রাদিয়াল্লাহு ரஹ்ங்க அதுக்கு அடுத்து புதுபத் இப்னு ஆமீர் புதுபத் இப்னு ஆமீர் 5வது உக்குபத் இப்னு ஆமீர் 6வது ஜாமீர் இப்னு अब्दुल्लाह அசாத் இப்னு ஜரார் রাদিয়াল্লাহு அவுஃப் இப்னுல் ஹாரித் রাদিয়াল্লাহு அவுஃப் இப்னுல் ஹாரித் রাদিয়াল্লাহு நிறைய தெரியுக்கு மக்காவில் இருந்து நபி மதீனாவிற்கு செஞ்ச இந்த ஆணி வேறாக அமைந்தது அடிப்படையே இந்த பேசலாமே நபி அவர்கள் இஸ்லாம் என்ன அல்லாஹா யாருடைய முதல் முதலாக இப்போது தான் கேட்கிறார் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்காங்க நபி அவர்களை சந்தித்து வாக்கியங்களை நபியனுடைய மனங்களை திறக்கிறார் என்ற வாக்குறுதியோடு பிரிகிறார்கள் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதினொன்றாவது ஆண்டு இளைஞர்கள் இந்த ஆறு பேருதான் இஸ்லாத்தின் ஆணி வேறு ஆறு இளைஞர்களையும் அடுத்த வருஷம் இதே இடத்துல சந்திக்கிறது வாக்குறுதியோடு பிரிகிறார் மனநிறைவோடு நல்ல மன நிறைவோடு திரும்புகிறார்கள் இந்த தாவத் இந்த பயணம் ரகசியமானது பதினொன்றாவது வருடம் முடிந்து விட்டது அதற்கடுத்து நபியினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிக முக்கியமான அல்லாஹ் கொடுத்த வெகுமதி இஸ்ராஜ் பயணம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் உலகத்தில் மனு இனத்திலே எந்த மனிதருக்கும் வழங்காத அற்கொடை அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லா சொன்னதுக்கு அல்லாஹ் வழங்கினான் அவர்களுடைய பூத உடலோடு மேனியோடு ரூஹோடு ஏழு வானத்தையும் கடந்து ரப்புடைய தர்பாருக்கு போய் அல்லாட்ட உரையாடினாங்க முதல்ல இந்த மேராஜ் இஸ்ராங்கிறது இஸ்லாத்தின் வரலாற்றிலே குறிப்புகள் வரலாற்றிலே நாள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை வரலாற்று ஆசிரியர்களின் இமயம் என்று போற்றப்படுகின்ற இமா அபு ஜரீர் அத்தபரி ரஹிமகுல்லா சொல்லுவாங்க நதி அவர்கள் எந்த வருஷம் மேராஜுக்கு போனாங்கன்னா எந்த அந்த விரிவுரையாளரம் என்று போற்ற இமாம் குரு அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட ஐந்தாவது ஆண்டு போனாங்க ஆண்டு போனாங்க வரலாற்றிலே இன்னொரு கருத்தும் இருக்கிறது நபி அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பத்தாவது வருஷம் பத்தாவது ஆண்டு ரஜபு மாதம் இந்த கருத்தை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு ஆண்டும் ரஜபு மாதம் பிற இருபத்தி ஏழுனு மேடாஜுடைய ஞாபகமாக நபியனுடைய வரலாறை பேசுவதை நபியினுடைய வாழ்க்கையை பரிமாறிக்கொள்வதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டு ரஜபு மாதம் பிற இருபத்தி கருத்து வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்று என்றாலும் கூட வரலாற்று ஆய்வாளர்களால் மறுக்கப்படுகிறது வரலாற்று ஆய்வாளர்களால் இந்த மூன்று கருத்தும் சரியாவதற்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம் சொல்லி மறுக்கிறார்கள் என்றால் நமக்கு தெரியும் நபியவர்கள் மேராஜுக்கு போய்தான் தொழுகை கடமையை வாங்கி வந்தாங்க மேராஜ்லதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது மேராஜுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுகை கடமையாகல நபி அவர்களுடைய மனைவி கொஞ்சம் கவனமாக இருந்தால் புரியும் அனுப்பப்பட்டதான் அவங்க மௌத்தாகிறாங்க அன்னை கதிஜான் ஆகி மௌத்தாகிறது தொழுகை கடமை என்பதே இல்லை தொழுகை கடமை முன்னரே அன்னை கதிஜான் நபியாக அறிவிக்கப்பட்ட அதே ஆண்டு ஐந்தாவது ஆண்டு பத்தாவது வருஷம் ரஜபு மாதம் இந்த மூன்று கருத்துக்களும் வரலாற்று ஆய்வாளர்களால் மறுக்கப்படுகிறது அடுத்து நாலாவது ஒரு கருத்து இருக்கு நபி அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பனிரெண்டாவது வருஷம் நபியாக அறிவிக்கப்பட்ட பனிரெண்டாவது வருஷம் ரமலான் மாதம் போனாங்க அஞ்சாவது கருத்து பதிமூன்றாவது வருடம் மொஹர்ரம் மாதம் போனாங்க ஆறாவது கருத்து பதிமூன்றாவது வருடம் ரபிய உள் அப்பல் மாசம் மாறுபட்ட குறிப்புகள் இருக்கிறது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் அன்பிற்குரிய ஏன் மாத்தி சொல்றாங்க அவங்களுக்கு வரலாறு தெரியாதான்னு கேட்கறாங்க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 அன்னை உம்மு ஹானி ரதிய வீட்டில இருக்கிறாங்க நான் துவக்கத்திலே சொன்னேன் நபி அவர்களுடைய நெஞ்சம் நாலு முறை பிழக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிலே ரெண்டு முறை பிழக்கப்பட்டதற்கு குர்பானிலும் ஹதீசிலும் ஹதீசிலே தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது ஒரு முறை நபி அவர்களுடைய இளம் வயதிலே அன்னை ஹலீமா அவர்களுடைய வீட்டிலே இரண்டாவது முறை நபி அவர்கள் மேராஜுக்காக இஸ்ராவுக்காக சென்ற அன்னை உம்முஹானே வழி வழிதான் அவங்க பிரிச்சுக்கிட்டு உள்ள இறங்கின உடனே அந்த மேல் கூறை தானாக சரியாகிறது ஜாடையாக சொல்வது போல் இனிமேல் நாம பிரிக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் அப்படின்ட்டு ஜாடையா சொல்ற மாதிரி மேல்ூரையை பிரித்து உள்ளே இறங்குவார்கள் இறங்கிய உடனே மேல் கூரை தானே செவ்வையார் சரியா போயிடும் நபி அவர்களை அழைத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய நெஞ்சம் பிழக்கப்படுகிறது மக்காவிலிருந்து இன்றைய பலஸ்தீனுடைய தலைநகரம் ஜோர் பலஸ்தீனுடைய தலைநகரத்திலே உள்ள ஜெருசலத்திலே உள்ள பள்ளிக்கு நபி அழைத்து வரப்படுகிறார்கள் பைத்துக்கு அழைத்து வர்றாங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அங்கே குவித்து வைத்திருக்கிறார் வயிற்றுல சொல்லுவாங்க நபியே எல்லா நபிமார்களும் சேர்ந்து உங்களை இமாமத்து பண்றதுக்கு முன்னிறுத்துறாங்க இமாமத்து பண்றதுக்குன்னா எல்லாரும் நபியனுடைய தலைமையை ஏகமா ஏற்றுக்கிட்ட மாதிரி மறைமுகமான பொருள் எல்லாம் சேர்ந்து உங்களை இமாமத்துக்கு முற்படுத்துறாங்க அவர்களுக்கு தடமை தாங்க தாங்களை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு படிப்பாங்க எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செஞ்சுட்டு அங்கிருந்து நபி விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்க நீளமான வரலாறு முதல் வாரத்திலே ஆதமலி இஸ்லாம் அவங்களை சந்திப்பாங்க இரண்டாவது வாரத்திலே மற்றும் சந்திப்பாங்க ஆறாவது வாரத்துல மூசா அலை சந்திப்பாங்க ஏழாவது வாரத்துல இபராஹி நபி அலை சந்திப்பாங்க ஏழாவது வாரம் முடிந்து சித்திரத்தில் முன் ஒரு எல்லை அங்கிருந்து அல் பைத்து மலக்குமார்கள் என்ற ஒரு இனம் படைக்கப்பட்டதில் இருந்து ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ளே சென்று வருகிறார்கள் ஒரு முறை உள்ளே சென்று வந்தால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு உலக அறிய வரைக்கும் கிடையாது அதாவது ஒரு தடவை உள்ள போனவங்க உள்ள வராமல் வெளியே வராமல் உள்ளேயே லாக்காயிற கருத்து இல்லை அல்லாஹுடைய மலக்குமார்கள் மலக்குமார்கள் எவ்வளவு அதிகமானவர்கள் மலக்குங்கிற இனம் படைக்கப்பட்டதுல ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் போர் எழுவதாயிரம் பேர் உள்ள போறாங்க அவங்களுக்கு மறு வாய்ப்பே இல்லைன்னா இந்த படைப்பின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க அல்லார்கூடத்துல மலக்குமார்கள் பஞ்சமில்லை ஒரு ஹதீசிலே இப்படி வருகிறது நான் பின்னாலே குறிப்பிடுவேன் போது பொறுப்பு தாரி இஸ்மாகல் வந்திருக்கிறார் முதல் வாரத்து பொறுப்புதாரி இஸ்மாஹில் வந்திருக்கிறார் இவரோடு நூறு ஆயிரம் மலக்குமார்கள் ஒரு லட்சம் மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க நபியினுடைய ரூஹ வாங்கிறதுக்கு எத்தனை மலக்குமார்கள் முதல் வானத்து பொறுப்புதாரி மலக்குள்ளாரி இஸ்மாயில் மலக்குமார்களுக்கு தலைமை ஏற்று மலக்குமார்களும் ஒவ்வொருவரும் தன் பொறுப்பிலே ஒரு லட்சத்தை கூட்டி வந்திருக்கிறார்கள் சுமார் நூறு ஆயிரம் கோடி மலக்குமார்களிலே ஆயிரம் கோடி மலக்குமார்கள் அண்ணலாருடைய ரூஹை கைப்பற்றி அல்லாஹுடைய தர்பாருக்கு கொண்டு செல்ல ஒரு லட்சம் அளக்குமார்கள் ஒவ்வொருவரும் தம்பருப்பில ஒரு லட்சம் பேரை அழைத்து வந்திருக்கிறார் முன்தக போய் பைத்து சன்னிதானம் தர்பாருக்கு போய் ரப்பை சந்திச்சாங்க ரப்பை சந்திச்சாங்க அல்லாகுடன் உரையாடினாங்க சம்பாஷனை செய்தாங்க சந்தித்தார்கள் உரையாடினார்கள் ரப்பை கண்டார்கள் என்று நான் குறிப்பிடவில்லை சந்தித்தார்கள் உரையாடினார்கள் உரையாடி திரும்ப வந்தாட்ட பேசினாங்க நமக்கு தெரியும் நபியை மாராஜுக்கு கூப்பிட்டு அங்கிருந்து கிஃப்டா கொடுக்கப்பட்டது மூணு பொருள் ஒண்ணு நாமெல்லாம் தெரிந்த ஐம்பது நேர தொழுகை மூசா நபியினுடைய பரிந்துரையாலே அவர்களுடைய அறிவுறுத்தலாலே ஐந்து நேரமாக அல்லாவுடைய தூதர் குறைச்சு வாங்கிட்டு வந்தார்கள் முதல் விஷயம் இரண்டாவது சூரத்துள் கடைசி இரண்டு வசனங்கள் வசனங்களும் வரை உள்ள இந்த அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பப்பட்டது இரண்டாவது பதியப்படுவதற்காக முறைப்படி ஜெரின் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்டது ரெண்டு முறை வழங்கப்பட்டது மூணாவது அல்லாஹ் நபீட ஒரு வாக்குறுதியை கொடுத்து அனுப்பினார் அன்பழிப்பை காவல் யார் வாழ்வார்களோ அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய பெரும் பாவங்களையும் மன்னிப்பான் நாளை அல்லவர்களே தருமார்களே நியாய தீர்ப்பு ஆளிலே நம்முடைய பெரும்பாவங்களும் கூட மன்னிக்கப்படலாம் ஒரே நிபந்தனை நம்முடைய வாழ்க்கையில கிஞ்சிற்றும் இணை வைத்தல் என்ற பாவம் வரக்கூடாது அதனாலதான் பொம்மின்கள் வாழ்க்கையில பாவமே வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும் தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் வந்துட்டா தௌபாவின் மூலமா உடனே கரச்சரணம் கலுச்சரணம் பாவம் இடம்பெற்ற கூடாதுங்கிறது கூடுதல் கவனமா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ இடம்பெற்ற பல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தடையாக அமைந்திடலாம் நபிக்கு அல்ல இந்த மூன்று வெகுமதிகளை கொடுத்து அனுப்பின நடந்தது என்ற வரலாற்று நாள் குறிப்பை நான் சொல்லிவிட்டேன் நபி வந்து அதிகாலையில் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது ஏற்பவர்கள் ஏற்பார்கள் மறுப்பவர்கள் மறுத்தார்கள் சிரிப்பவர்கள் எள்ளி நகையாடியோர்கள் உண்டு இந்த தகவலை அவர்களுடைய சிறப்பு பெயர் அபு பக்கர் அசித்தோம் இதுவரைக்கும் அவங்களுக்கு வரல நபி அவர்கள் மேராத்துக்கு போயிட்டு வந்த வரலாறு மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது சபையில இருந்த ஒருத்தர் ஏற்படுத்த வான ஆமா முகமது நபி தான் சொன்னாரு நபிதான் என்றால் நிச்சயமாக உண்மைதான் நம்முடைய அறிவு ஏற்குதா ஏற்கலையா நம்முடைய கருத்துக்கு பொருந்துதா இல்லையா சரியா வருமா வராதா பகுத்து பார்க்க மாட்டோம் எல்லாருடைய தூதர் சொன்னா புரியுதோ இல்லையோ அப்படியே ஏற்போம் அப்படியே ஏற்போம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அல்லாஹின் திருத்தூதர் அவங்களுக்கு சாத்தியம் இல்லைனாலும் கூட அந்த தலைமை எடுத்து சிந்திக்காம விவாதிக்காம நதி சொன்ன சரி யோசிக்கவே மாட்டோம் அல்லாஹின் மீது பாரத்தை போட்டு இறங்கிய அனுப்பப்பட்ட பதினொன்றாவது வருடம் போது சந்திப்பிலே மதீனாவை சேர்ந்த ஏத்துட்டு போயிருக்கிறாங்க வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றினாங்க போய் தனக்கு தெரிந்த எல்லாருக்கும் இத பத்தி அறிவிச்சாங்க அடுத்த வருடம் நபி அவர்கள் நவியாக ஆக்கப்பட்ட பனிரெண்டாவது வருடம் ஹஜுடைய காலம் வருகிறது சொன்ன மாதிரியே இந்த ஆறு பேரும் ஏற்கனவே பழைய ஆறு பேரத்தில் அஞ்சு பேர் ஒருத்தர் வர முடியல புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்ட பன்னெண்டு பேர் ஏழு பேர் மொத்தம் பனிரெண்டு பேர் நபி அவர்கள் சொன்னது போலவே தனியா எந்த இடத்துல போன வருஷம் மீட்டிங் நடந்துச்சோ சந்திப்பு அதே இடத்தில் தயாராக இருக்கிறார் நபி அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த நாளில் குறித்த அந்த மக்கள்கிட்டையும் பேசினாங்க ஏழு பேரும் ஏழு பேரும் நபி அவர்களுடைய கரம் பற்றி முஸ்லீமாக ஆகிறாங்க நபி அவர்கள் அந்த மக்களிடம் எப்படி ஒப்பந்தம் செய்தார்கள் இப்படி வருகிறது என்னிடம் செய்யுங்க உடன்படிக்கீங்கும் இணை வைக்க கூடாது மிக முக்கியமான விஷயம் அடுத்து திருடக் கூடாது நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது நீங்கள் இணை வைக்க கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது நீங்கள் மாறு செய்யக்கூடாது உடன்படிக்கை எனக்கு எந்த எந்தன்மையான விஷயத்திலும் நீங்கள் மாறு செய்யக்கூடாது உடன்படிக்கைகளை யார் பூர்த்தி செய்கிறாரோ முழுமையா நிறைவேற்றோ அவருக்கு ஏதாவது ஒன்றுக்கு யாராவது மாறு செய்து விட்டால் விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்னா திருடிட்டீங்க என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்தீங்கடா ஒன்றுக்கு மாற்றம்ப் அல்லா மறைச்சிட்ட நீங்க பாவம் செஞ்ச தப்பு செஞ்சு செஞ்ச தப்ப மனுஷனுக்கு தெரியாம முடிவு அல்லா நாடுனா மறைத்து மன்னிக்கலாம் விசாரணை செய்து குற்றம் பிடிக்கலாம் முடிஞ்சு தெரியா மறைச்சிட்டா நீங்களும் உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கப்படும் இதுதான் பன்னிரண்டு பேர்த்தை செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஒப்பந்த செஞ்சு என்ன செய்யறாங்கடா இவங்கெல்லாம் மதீனாவிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நபி அவர்கள் இன்னும் ஒரு நாள் சந்திப்பு ஒரே மீட்டிங் தானே இந்த பனிரெண்டு பேருக்கும் மார்க்கத்தை சொல்லுவதற்காகவும் இந்த பன்னெண்டு பேருடைய துணையோடு மதீனா போராவும் மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் இஸ்லாத்திலே முதல் முதலாக வெளியூருக்கு பிரச்சாரத்திற்காக சென்ற ஒரு பிரச்சார பிரச்சாரகரை தேர்ந்தெடுக்கிறார்கள் நல்ல துடிப்பான இளைஞர் நபியுடைய பார்வையிலே பட்டவர் இபின் அமர்வு எல்லாம் அமர்வு எல்லா தேர்ந்தெடுத்து இந்த பன்னெண்டு பேர் பொறுப்புளை ஒப்படைச்சு இவரை கூப்பிட்டு போய் நீங்க ஒரு வருஷ காலம் அடுத்த வருஷம் வர்றது வரைக்கும் வையுங்க வச்சு இவரும் படிச்சுக்கங்க தேவையான வீட்டில் தங்குறாங்க வீட்டில தங்கி இந்த பன்னெண்டு பேருக்கும் பன்னெண்டு பேருடைய குடும்பத்துக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க அல்லாஹுடைய வேதம் குர்பானை கற்றுக் கொடுக்கிறாங்க பெருமக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஈமான்டைய உணர்வு வந்து இஸ்லாத்தின் மீது நாம் செயல்பட ஆரம்பிக்கும் முதல் தருணமே அடுத்தபடியாக நாம் கற்க வேண்டிய முதல் விஷயம் குர்பான் இபாதத்துக்கு அடுத்தபடியாக நாம கற்க வேண்டிய முதல் விஷயம் பெரியவர்களே வாய்ப்பு இருக்கிற நிறைய மதினாவ பனிரண்டு பேருக்கு மோதி கொடுத்து எல்லா வீட்டுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இவங்களின் மூலமா ஒரு இவர்களின் மூலமா ஒரு தருணத்திலே முக்கியமான ரெண்டு சந்திக்கலாம் ஒரு கூட்டம் ஒரு முக்கிய தெருகள் கூட்டம் இது இந்த கூட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு உட்பிரவுக்கு இன்னொரு நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றியதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நபிக்கு ஒத்தாசையாக இருந்த மிக பெரும் இரண்டு புள்ளிகள் இவங்க இந்த உசைது சந்திக்கிறதுக்காக போலாம் கூட்டு போறாங்க இருக்கிற ஒரு கிணறு அந்த அதுக்கு மிகிற மரக்கு என்று அரபியிலே குறிப்பிடுகிறார் கேணிக்கு பக்கத்துல கேணி கரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கும் பனு அப்தில் அசல் கூட்டத்தை சேர்ந்தவர்களை இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு தஷ்கில் பண்ண வந்திருக்காங்க பிரச்சனை ஆகி போயிடும் ரெண்டு பேரத்துல அசாது இந்த சாதுடைய சொந்தக்காரன் நெருங்கிய சொந்தக்காரன் உறவுக்குள்ள பகையாகி போயிடும் நீங்க நீங்க போய் அந்த ரெண்டு பேரையும் பேசி அனுப்புங்க திட்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி முறுக்கேற்றி அனுப்புகிறாங்க அடுத்தது உசைது பின்னோகலே ரொம்ப வேகமாக நெஞ்ச புடச்சிக்கிட்டு வர்றாங்க தன்னுடைய வில்லை தூக்கிக்கிட்டு வர்றாங்க வந்த உடனே இந்த ரெண்டு பேர்த்தையும் நீண்ட வரலாறு கடுமையாக பேசுகிறாங்க அடுத்தது உசாது பின்னோகமே ரெயில்லான்னு பூராத்தி வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாமா நான் பேசுகிறேன்னு கொஞ்சம் கேளுங்கள் விரும்பினால் தொடருவோம் எங்கே உங்களுக்கு பிடிக்கலையோ அங்கே சொல்லுங்க நான் நிறுத்திக்கிறேன் நீங்கள் போயிடலாம் நாங்களும் போயிடுவோம் இது அவர் உடனே சொன்னாரு இது நல்ல கருத்தா இருக்குது உட்கார்ந்தாங்க எல்லாருடைய வேதம் குர்கானுக்கு செவி கொடுத்து விட்டால் தப்ப முடியுமா உக்காருங்கன்னு உட்கார்ந்தாங்க மார்க்கத்தை பற்றி ஓதியதோடு குர்கானுடைய வசனங்களை அதற்கு முசா எடுத்து அடுக்கி நாங்க சில கொஞ்ச நேரம் தான் அதற்கு உசைது போனார்கள் உடனே கேட்டாங்க நீங்க உங்களுக்குள்ள என்ன சேர்த்துக்கறோம்னா என்ன செய்வீங்க நான் என்ன செஞ்சா என்ன சேர்த்துக்குவீங்க முசாது நீங்க குழிக்கணும் உடை மாற்றணும் ரெண்டு ரகத்து தொழுகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிற அதுக்கப்புறம் தான் நீங்க சேர்த்துக் கொள்ளப்படுவீங்க உடனே உசைது சொன்னாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க கூட்டத்துக்குள்ள முகாதுன்னு கூட்டத்துக்குள்ள சாதகுன்னு முகாதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன அனுச்சு வச்சாரு நீங்க அவரை புடிச்சு மாத்திட்டீங்கன்னா அவருடைய கூட்டம் பூராமே மாறி போயிரும் என்ன நீ மாத்தீங்க நானே போய் அனுப்புற எல்லாரும் உசைந்து திரும்ப வருகிறார் என்ன வேகத்தோடு போனாரோ முகம் மாறி வருகிறார் ஏதோ மாற்றம் நடந்திருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் போன வேகத்தில் வரல ஆள் மாறி வர்றாரு அந்த உடனே அதற்கு ஆமா சாதரளி எல்லான் நல்ல தகவலை சொல்லிட்டு சாதரறி எல்லான்னு கிளம்பி அவங்கள சந்திக்கிறதுக்கு போறது மாதிரி விஷயங்களை சொல்லி ஆளை கிளம்பி விட்டாங்க உடனே சாதரளி எல்லான்னு வேகமா அங்க போறாங்க அங்க போய் உங்கள் இருவருக்கும் உயிர் தேவை என்று கருதினால் எங்களை விட்டும் கிளம்பி வந்திருக்கிற ரெண்டு பேர்த்துக்கும் உயிர் தேவைன்னு நினைச்சீங்கண்டா எங்க கூட்டத்தை சந்திக்க வரக்கூடாது கிளம்பி இருங்கிறாங்க கொஞ்ச நேரம் பேசலாமே நாங்கள் பேசுகிறோம் எங்க அவங்களுக்கு பிடிக்கலையே சொல்லுங்க நிறுத்திக்கிறோம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதற்கு சாதரது எல்லாம் எழுதுட்டாங்க அவங்களும் முஸ்லீமா மாறிட்டாங்க முதல்ல உசைது ரெண்டாவது சாது அநியாய காரணம் புரண்டு நடப்பவனாக நீங்கள் என்ன பார்த்திருக்கீங்களா விளங்கிருக்கீங்களா தன்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு சொன்னாங்க உங்களை நீங்கள் அதரது சீழ் அவங்களுடைய கூட்டம் அஷல் ஒட்டுமொத்த கூட்டமும் முஸ்லீமா மாறிடுச்சு நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பனிரெண்டாவது வருடம் ஒரே ஒருத்தர் மட்டும் வருஷம் நடந்த உஹது போரிலே வீரர்கள் எல்லாம் களம் இறங்கும் நேரத்திலே இந்த சஹாபி முஸ்லீமா மாறினாங்க இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு நேரம் கூட தொழுகாமல் ஒரு வக்தை கூட அடையாமல் முடிந்த அமலும் கலீலுன் ஓ அஜுன் கசீர் ரொம்ப குறைவான அமலை செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான அஜ்ரை தட்டிட்டு போயிட்டார் ரம் ஒரு வகத்து கூட தோல்கலை ஒரு வகத்து கூட வரலை அவர் இஸ்லாமான பின்னால் ஈமானை ஏற்ற உடனேயே களம் கண்டார் களம் கண்டவுடனே ஷஹாதத்தினும் மருத்தபாவோடு உயர்ந்த சுக்கத்திற்கு சென்று சேர்ந்து விட்டார் அப்படி சொன்னாங்க மிக குறைந்த அமல் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முஸ்லீம்களிலேயே இந்த நிலை இந்த சாரி ஒருத்தருக்குத்தான் வாய்த்திருக்கிறது அடுத்த வருஷம் ஒப்பந்தோம் ஒரு வருஷத்துக்குள்ளே சுமார் ஆறு அல்லது ஏழு மாதத்துக்குள்ளேயே பணியை ஒட்டுமொத்த வரலாற்றில் இப்படி ஒரு குறிப்பிடப்படுகிறதுக்குள்ள இவரா கிளம்பி வந்துட்டார் வருார்த்த சிப்பு கிடைச்சு இரண்டாவது வருடம் நபி அவர்கள் நவியாக அனுப்பப்பட்ட பனிரெண்டாவது வருடம் திட்டமிட்டு பனிரெண்டு பேர்கள் சந்திக்கப்பட்டார்கள் மூன்றாவது வருடம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க குறித்த நாளிலே குறித்த நேரத்துக்கு வந்துட்டாங்க எப்படி வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இருந்து கூட மதீனாவிலிருந்து வந்திருக்கிற சில விவரம் தெரியாதவங்களுக்கு விவரம் தெரியக்கூடாது என்று இந்த எழுபத்தி அஞ்சு பேர் திட்டமிட்டு ஆரம்பத்தில் எல்லாரும் தூங்கும் போது தூங்கும் போது தூங்குவது போது தூங்கிவிட்டு ஒவ்வொருவராக எந்திரிச்சு பேசப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க இரவிலுடைய மூன்றில் ஒரு பகுதி கலியும் போது எழுபத்தி சைத்தானுக்கு கல்லறிவு முதல் சைத்தானுக்கு கல்லற அந்த ஜமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வார்டு ஒரு ஓடை எழுபத்தி பேர் வந்துட்டாங்க வந்தாங்க எழுபத்தி அஞ்சு பேருக்கு நபிக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஏக சந்தோஷம் எழுபத்தி அஞ்சு பேருக்கும் கரங்களையும் பற்றி நபி மையம் செஞ்சாங்க இரண்டு பெண்களுக்கும் வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க நபி தன்னுடைய பெண்ணிடமும் செஞ்சதே இல்லை நபி செய்வதற்கு அல்லாஹுடைய எந்த தடையும் இல்லைனாலும் மக்களாகிய நமக்கு முன்மாதிரியா நபி எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட்டதில்லை இன்னிய பெண்ணுடைய கையையும் இங்கே இன்னொரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்னொரு சம்பவத்தை அன்னை உண்மு சலமா எனக்கு வேறொரு சஹாபி பெண்மணி எனக்கு பேர் ஞாபகமில்லை அந்த சஹாபி பெண்மணியின் ஒரு வழியிலே உறவாகிறது நபிக்கு நபியினுடைய வீட்டில் அந்த அம்மா வீட்டில் நபி ஒரு நேரம் தங்கி இருந்தாங்க நபியினுடைய நெஞ்சத்தில் நெருங்கிய உறவில்லை நபியினுடைய மேனி முத்து முத்தாக வேர்த்து வடிக்கிறது அந்த அன்னை அனுமதி கேட்டு யார சூழல் நான் தங்களுடைய வேர்வையை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நபி எதற்கென்று கேட்டார்கள் என்னுடைய திரவத்தோடு கலந்து நான் பூசிக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய வாசனை திரவத்தோடு பெண்களே பெரியோர்களே அல்லாவுடைய தூதரின் மீது முகப்பத்து வைத்திருந்த எப்படிப்பட்ட முன்னோர்களின் வாரிசுகள் நாம்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 தூதரே உங்களுடைய அரபியில பாரூராங்கிறது நபியினுடைய மேனியில சுரந்த முத்து முத்தாக தேமி நிற்கிற அந்த வேர்வையை சேகரிச்சாங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டாங்க நான் என்ன சொல்ல வந்தேன் எந்த பெண்ணிடமும் நபி கை கொடுத்து முசாக செய்ததில்லை அந்நிய பெண்களிடம் நபி அவர்கள் நவியாக நடப்பட்டு பதிமூணாவது இரண்டு பெண்கள் எழுபத்தி மூன்று ஆண்களிடம் செய்யப்படுகிறது இந்த பையாட்டினுடைய முடிவில் அல்லா கூட ஏதோ ஒரு இபிலிசி இதை பார்த்துட்டான் பார்த்துட்டு முடிவு கட்டத்தில் இருக்கும் போது செய்யப்பட்ட களிமாக்கள் அதெல்லாம் நேரம் தவறி கொண்டிருக்கிறது இந்த பையத்தினுடைய முடிவு தெரிஞ்சு போய் இவ்வளவு நடப்பதும் இந்த மூன்று வருஷமா நடந்ததும் மக்காவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது மக்காவாசிகளுக்கு தெரியாது தெரியும் முகமது தயங்க மாட்டார் என்று பல பேசி இருக்கிறார்கள் இந்த பதிமூணாவது வருஷம் மலம் மேல ஏறி அவன் கத்திட்டா மக்கத்து மக்களை ஒவ்வொரு கூட்டமா பேர் சொல்லி அழைத்து முகம்மது மதீனத்து மக்களோடு சேர்ந்து இருப்பிடங்களில் சேர்ந்து ரகசியமா போயிருங்க இந்த சத்தம் கேட்டு மக்கத்து மக்கள் திறந்து மினாவுக்கு வர்றதுக்குள்ள தகவல் பரவுவதற்கு நேரம் ஆகும் பறவை கூட்டோ நீங்கள் முகமது ரபிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்களே நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களோடு தாக்குதல் தொடுக்க போறீர்களாமே அப்துல்லா காலமா நடந்தது எதுவுமே தெரியாது நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் எங்கள் மதீனத்தின் சார்பாக முகமது ரபிக்கு ஆதரவு இல்லை என்று அறிவிக்கிறார் தெரியாது பின்னால இவர் தான் முனாஹித்து மாறி போனவர் இப்போது கவனம் தெரியாது என்றாளுக்கு இன்னைக்கு நடந்த கூட்டமும் அவருக்கு தெரியாது எழுபத்தி அஞ்சு ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து ஆம் என்றோ இல்லை என்றோ எந்த வார்த்தையும் மௌனமாந்துட்டாங்க இங்க யாரும் பேசல மக்கத்து மக்கள் அனுப்பப்பட்டார்கள் இது நடப்பது நபியவர்கள் நவியாக அனுப்பப்பட்ட மூன்றாவது ஆண்டு பதிமூன்றாவது ஆண்டு இதில் அச்சுடைய மாதம் நடக்கிறது காலங்கள் உருந்தோடுகிறது அன்பிற்குரிய விரும்புகிறேன் இன்று நாம் இங்கே நிறுத்துவோம் அல்லாஹுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய குறிப்பிட்டேன் நமக்கு தெரிகின்ற பல விஷயங்களிலே ஒன்று அல்லாஹ்மிடத்திலே உயர்வு அல்லாஹ்விடத்திலே மாண்பு என்பது மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறார்களோ அதை கொண்டு மட்டும்தான் அதை கொண்டு மட்டும்தான் அது அல்லாது மனிதன் தன்னுடைய வேறெந்த சிறப்பாலும் வேற எந்த உயர்வாலும் வேறெந்த காரணங்களாலும் அல்லாஹுடைய தர்பாரிலே உயர்ந்து நிற்பதில்லை என்பதை மட்டும் அல்லாஹுடைய திருத்துவதின் வாழ்வு நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டு ஏனென்றால் அல்லாஹுடைய படைப்பிலேயே ஆக உயர்ந்தவர்களான நாம் ஒரு குறிப்பு இப்படியும் கேட்டிருப்போம் ஆதாரபூர்வமான தகவல் இல்லை என்றாலும் நாம் படிப்பினை பெறுவதற்கு பொருத்தமான தகவல் அல்லாஹுடைய தூதர் உங்களை நான் படைக்கவில்லை என்றால் உலகத்தையே படைக்க மாட்டேன் அப்படிப்பட்ட பெருமகனை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பாருங்க எல்லா நபிமார்களும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர எல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறார் என்ன அளவுக்கு யாரும் தியாகம் செஞ்சதில்லை எல்லா நபிமார்களும் உயர்ந்தவர்கள் தான் நபி முகமது உயர்வு எல்லாம் தியாகம் பண்ணி இருப்பாங்க என்று விரும்பினால் நாமும் அல்லாருடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் இயன்றவரை அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் நாம் பயன்பட வேண்டும் அல்லாஹர் மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய தொகுதி நமக்கு தருவாராகும் எல்லாருடைய அருளுக்கும் ரஹ்மத்திற்கும் உரிய நன்மக்களாக எல்லா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் ஆக்கி அருள்வான்